எாருக்கும் வணக்கம் வந்தனா சுவாகம் நான் உங்கள் ரங்கரா இயற்கை அற்புதமான நிகழ்ச்சியை இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா இருந்து இயற்கை இயல் அப்படிங்கிற அந்த சூப்பர் நிகழ்ச்சி நம்மளுடைய நச்சினை பண்பலையில ஒலிபரப்பாக இருக்கிறது அதாவது மருந்தே இல்லாம நம்மளுடைய உடலையும் மனதையும் எப்படி சுகமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் நம்மளுடைய இயற்கை ஏழாளர் பேச போறாரு யார் இந்த இயற்கை ஏழாளர் அப்படின்னு கேக்குறீங்களா கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய ஆனந்த் முனிராஜ் அறிவுரையும் நன்றி நல்ல விஷயம் தாங்க சொல்றது கேட்டு கடைபிடிக்கிறாங்க இயற்கை நிகழ்ச்சி இந்த என்னவா இருக்கும் நிறைய இருக்கு செய் மிகப்பெரிய தவறு என்ன பாத்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடுங்க போவாங்க பிசிக்கல் காசு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் ரீதியான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இதுதான் இரவு உணவு வந்து மோஸ்ட்லி சாப்பிடக்கூடாது அதுதான் ஆரோக்கியமானது ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் நேரம் சரியா சாப்பிடுறது இல்ல மத்தியான நேரமும் கடை சாப்பாடு அதனால ராத்திரி நேரமாவது நல்லா சாப்பிடுப்போம் அப்படின்னா அம்மா போடுவாங்க வீட்டுக்காரி வீட்டுக்காரி அம்மா வந்து ரொம்ப நீங்க என்னங்க ஒரு நேரமாவது நல்லா சாப்பிடுங்க நீங்க ரொம்ப நாள் அப்படி அப்படின்னு எங்களை சொல்லி அப்படி கேபாங்க இந்த கருத்து பார்த்தீங்கன்னா வழக்கமான பதிலாக வித்தியாசமாக முரண்பாடாகவும் வரமா தெரியும் சார் அன்பு அன்புன்ற பேர்ல வந்து நிறைய இது நடக்குதுங்க நிறைய வந்து ஒரு விழிப்புணர்வுதான் நம்ம காரணம் இப்படி பட்டவர்த்தனமா பேசுறேன்னா நம்ம சப்ஜெக்டை விட்டு டிவி நினைவுங்க விளக்க சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு மாறிக்கோன்ற கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அன்பு காட்டி நீங்க வேலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா வேலைக்கு வேலைக்கு போறது இல்லையா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க வந்து அவரை கவனிச்சிட்ட அவங்க வாழ்க்கை நல்லது கணவன் நல்லா இருந்தா மனைவிக்கு வந்து நல்லா பாதுகாப்பு வாழ்க்கை பாதுகாப்பு கணவனுக்கோ அல்லது அப்பாவுக்கோ இந்த பெண்கள் என்ன பண்ணணும்னா அளவான சாப்பாடு போட்டு பழகிட்டாங்கனால இதுல இருக்கக்கூடிய எண்பது பிரச்சனை தூக்கமின்மை பிரச்சனை தீர்ந்துடும் என்னோட கருத்துங்க அதுதான் நாங்க நிறைய பேருக்குஜெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் உழைப்பு உடல் உழைப்பு ஆதாரம் உணவு உறவு உணவு உறங்கறதுக்கு முன்னாள் உள்ள வர்றாங்க கொஞ்சம் வந்த உடனே அவங்க வந்து கொஞ்சம் கழிச்சு அவங்களுக்கு வந்து வரவே வராது வாழ்க்கையில் உழைப்பாடுகளுக்கு அது தா உடல் உழைப்பு இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றீங்க இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை மீண்டும் நாளை கேட்கலாம்